வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்று பதினேழாவது செய்தி சேவை ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை இன்று நாளீடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சென்னை பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி நிறுவனம் சார்பில் ஜூன் பதினாறு நடத்தப்பட தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரவாயலில் போக்குவரத்து காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முதியவர் திடீரென காரணமாக உயிரிழந்துள்ளார் தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகின்றன அதன்படி தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் விண்ணப்பங்கள் நேரடியாக பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டு சாலைக்கு கடும் எதிர்ப்பு விவசாயிகள் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறல் ஏற்பட்டதால் அதிகாரிகள் வெளியேறினர் பழைய பென்ஷன் திட்டம் குறித்தும் ஊதிய முரண்பாடுகள் பற்றியும் அரசால் அமைக்கப்பட்ட குழுக்கள் அளிக்கும் அறிக்கைகள் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார் சொத்துக்குவிப்பு வழக்கு தொடர்பாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியிடம் விசாரணை நடத்துமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாநில அரசின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அடிக்கடி போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கொக்கையின் போதைப் பொருளை வைத்திருந்த திண்டுக்கல் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் அருண் மதுரை மத்திய போதை தடுப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் நாகை மாவட்ட விவசாயிகள் மெழுகுவருத்தி ஏந்தி கல்வி உரிமைச் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்த நம் நாட்டில் நாற்பத்தோராயிரம் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக உலக வங்கி அறிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜாக்டோஜியோ அமைப்பினரின் கோரிக்கையை நிறைவேற்ற மனம் உள்ளது ஆனால் பணம்தான் இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் நெல்லை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது திருத்தணி அருகே கணக்கு வாத்தியாருக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடப்பு கல்வியாண்டில் நடைபெறவுள்ள பொது தேர்வுகள் மற்றும் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதிகளை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்தார் தமிழகத்தில் இருபத்தி ஐந்து புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் பதினோறாயிரம் கோடி வங்கிக் கடன் வழங்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூளைச்சாவு அடைவோரின் உடல் உறுப்புகள் அதிக அளவில் வெளிநாட்டு நோயாளிகளுக்கு தானம் வழங்கப்படுவதாக தகவல் வெளியான விவகாரத்தில் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது திருப்பதியிலிருந்து கார் மூலம் கடத்தப்பட்ட ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள செம் மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது ஆங்கில முகத்தால் தனியார் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களை ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் அரசு பள்ளிகளில் சேர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் தில்லியில் உள்ள தில்லி பொது நூலகத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தில்லி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பதினோரு கல்லூரிகளில் விளையாட்டு பிரிவில் யோகாவுக்கென தனியாக சில இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன ஹரியானா மாநிலத்தில் அரசு பணியில் சேர உயர்ந்தபட்ச வயது வரம்பு நாற்பதிலிருந்து நாற்பத்தி இரண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் சாலையை சேதப்படுத்திய ஏர்டெல் ரிலையன்ஸ் ஜியோ நிர்வாகம் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் ஹூப்ளி மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தற்பொழுது டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் டெல்லியில் விதவை பெண்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இப்தா முன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சர் முக்தார் அப்காஸ் நக்வி கூறியுள்ளார் தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகளில் மலேரியா இல்லாத முதல் நாடு பராகுவே என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது சிங்கப்பூரில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வடகொரிய அதிபர் கிங் சந்திப்பை பதிவு செய்வதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான செய்தியாளர்கள் குவிந்தனர் புதிய வரலாறு படைக்க நாங்கள் தயாராகி வருகிறோம் என்றும் புதிய அத்தியாயத்தை எழுத நாங்கள் தயாராகி வருகிறோம் என்றும் சிங்கப்பூரில் வடகொரிய அதிபருடனான சந்திப்புக்கு பிறகு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அறுநூறு அகதிகளுடன் சென்ற கப்பலை இத்தாலி அரசாங்கம் தனது துறைமுகத்தில் நிறுத்த அனுமதி வழங்காததால் அவர்களின் நிலை நிர்கதியாகியுள்ளது வடகொரியாவின் கொரிய தீபகற்பத்தில் அணு ஆயுதங்கள் முழுமையாக அழிக்கப்படும் என்று வடகொரிய அதிபர் கிம் ஜாங் ஒப்புதல் அளித்துள்ளார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அண்டார்டிகா கடலில் உடைந்த மழையளவு பெரிய பனிக்கட்டி தற்பொழுது உருவாகி வருவதாக நாசா தகவல் வெளியிட்டுள்ளது வணிகச் செய்திகள் மார்ச் மாதத்தில் கைத்தொழில் பொருட்களின் ஏற்றுமதி பத்து சதவீதத்தினால் உயர்வடைந்துள்ளதுடன் சராசரி ஏற்றுமதி ஆறு புள்ளி உயர்ந்துள்ளது மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் ஒன்பது புள்ளிகள் உயர்வுடன் முப்பத்தி புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றுள்ளது இந்தியாவின் தங்கம் இறக்குமதி தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதினைந்து குறைய வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் இருபது ஆண்டுகளில் ஹூண்டாய் மோட்டார் நிறுவனத்தின் கார் உற்பத்தி எண்பது லட்சத்தை கடந்து சாதனை படைத்துள்ளது தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதால் காய்கறிகள் அறுவடை முடிந்து நடவு பருவம் தொடங்கியுள்ளது அதனால் சில காய்கறிகளின் வரத்து குறைந்து அவற்றின் விலை உயர்ந்துள்ளது பொதுத்துறையைச் சேர்ந்த கோல் இந்தியா நிறுவனத்தின் நிலக்கரி உற்பத்தி நான்கு ஆண்டுகளில் பத்து புள்ளி ஐந்து கோடி டன் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த மூன்று பேர் இறுதி போட்டிக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர் எகிப்து கால்பந்து அணியின் முன்னணி வீரர் முகமது சாலா இவர் லிவர் போல் அணிகளுக்காக விளையாடி வருகிறார் டென்னிஸ் பந்தில் கிரிக்கெட் விளையாடி பயிற்சி பெற்று ஒரு போட்டிக்கு ரூபாய் 250 ஐம்பது முதல் ரூபாய் 500 வரை ஊதியம் பெற்ற வீரர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்காக தெரிவாகியுள்ளார் இந்திய அணி எனது இடத்தை சாதாரண வீரரிடம் இழக்கவில்லை மிகச்சிறந்த வீரர் தோனியிடம்தான் இழந்திருக்கிறேன் என்று தினேஷ் கார்த்திக் உருக்கமாக தெரிவித்துள்ளார் உலக கோப்பைக்கு முதல் முறையாக தகுதி பெற்றுள்ள ஐர்லாந்து அணி இரவு பகலாக பயிற்சியில் இறங்கி அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள போலந்து அணி எட்டாவது முறையாக உலகக்கோப்பையில் ஆடுகிறது திரைச்செய்திகள் நடிகை ஸ்ரீரெட்டி தன் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் கேரளாவை பொறுத்தவரை அங்கு வெளியாகும் படங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை தவிர வேறெந்த வரிகளையும் விதிக்கவில்லை இந்த நிலையில் கேரளாவில் வெளியாகும் மற்ற மொழி திரைப்படங்களுக்கு மாநில கேளிக்கை வரி என தனியாக விதிக்க முடிவு செய்துள்ளதாக கேரள நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் நயன்தாரா அறம் பிறகு கவனமாக படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கின்றார் இவர் நடிப்பில் விரைவில் கோலமாவு கோகிலா படம் வரவுள்ளது தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் அடுத்தடுத்து படங்களை ஒப்பந்தம் செய்து வருகிறார் சாய் பல்லவி